வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் எல்லோராலும் அந்த தவத்தினை மேற்கொள்ள முடியுமா தவக்கோளமும் தவநிலையும் எல்லோராலும் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சான்றோர்கள் சொல்றாங்க ஏன் எல்லோராலும் தவக்கோளத்தையும் தவநிலையையும் அடைய முடியாது அப்படின்னா நாம் வாழ்வில் அற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் வாழ்வில் நாம் எத்தகைய வாழ்வானாலும் வாழ்ந்து கொண்டு அதன் பிறகு நாம் தவக்கோளம் போல்கிறேன் அப்படின்னா அது நடக்காது புத்தர் தவம் மேற்கொள்ள தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டுதானே சென்றார் அதை போலத்தான் நாமும் இந்த ஆடம்பர வாழ்வில் இருந்து வெளியே வர வேண்டும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஞானிகளை பார்க்கும் பொழுதே நாம் அவர்களின் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஏன் அந்த ஆசை இருந்தது அவர்கள் மிக சாதாரணமான எளிய மனிதர்களாக ஆனால் இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய சாமியார்களை பார்க்கலேன் உலகில் எல்லா ஆடம்பர வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் செல்வம் அல்லது பொருட்செல்வம் என்று எல்லாமும் தன்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இத்தகைய ஆசை எப்படி உண்மையான தவ அடைய முடியும் அவர்கள் எப்படி தவத்தை மேற்கொள்வார்கள் ஏனென்றால் சாதாரணமான இயற்கை சூழலில் ஆளாத ஒருவரால் எப்படி அந்த இயற்கையோடு கலந்து இறைவனை சந்திக்க முடியும் இன்றைக்கெல்லாம் உலகில் உள்ள ஆடம்பர மெங்களுகள் அனைத்தும் இது போன்ற சாமியார்களிடத்திலே இருப்பது இயல்பாகிவிட்டது இத்தகைய நிலையில் அவர்களின் தவம் எப்படி உண்மையானதாக இரு நாமும் தவம் மேற்கொள்ள முடியும் என்னை செய்தால் நம்மால் தவம் மேற்கொள்ள முடியும் என்றால் நம்முடைய வாழ்வை மிக எளிமையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்வில் அறம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அற வாழ்க்கையை வாழ முயற்சித்தால் நிச்சயமாக நாம் எல்லோராலும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் அற வாழ்க்கை என்பது என்ன எல்லா உயிர்களையும் நேசிப்பது சக மனிதர்களுக்கு உதவி செய்வது இது போன்ற நற்காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்மால் இயல்பாக தவ கோலத்தை முடியும் அதை விடுத்து உலகில் எல்லா ஆடம்பர வசதிகளையும் பயன்படுத்திக் கொள்வது வாழ்வில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்பொழுதெல்லாம் அநாகரிகமான வாழ்க்கையை வாழ்வது அல்லது சக மனிதர்கள் மீது வெறுப்பை மிகழ்ந்தது இது போன்ற நிலையிலே நாம் ஆழ்ந்துவிட்டு நான் யோகாசனம் செய்கிறேன் தவம் செய்கிறேன் என்றெல்லாம் சொன்னார் அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமா அவநிலையும் எல்லோருக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வல்லவர் சொல்லும் பொழுது கூட ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு தவ கோலமும் அவநிலையும் உரியவர்களுக்கே இருந்தும் அதை எல்லோரும் முயற்சிக்க கூடாது அது குறைந்தாதவர்கள் முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக அது எதிர்வினையாற்றக்கூடும் என்று சொல்லுவார்கள் ஆகையால் நாம் நவக்கோளத்தைக் கூட வேண்டும் அவநிலையை அடைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை ஆறாம் சார்ந்த வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எளிய வாழ்க்கையாக மாற்றிக் வேண்டும் சக மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அத்தகைய வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நவநிலையை நம்மால் மிக எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் திருக்குறள் அறத்துக்கோள் அதிகாரம் 27 ஏழு